னை ஒத்த மனம் ஐலமாக அந்திபகலற்றினை அருள்வாயே ஐங்கரனை ஒத்தமானம் ஐம்பூலமாக ஜீவள அந்திபகலற்றினை அருள்வாயே அந்திபகலற்றினை அருள்வாயே அங்கு வீதன குள்வளர் செந்தமிழ்வழுத்தி ஊனை அன்போடு தூரிக்கமணம் அருள்வாயே அங்கு வீதன குள்வளர் செந்தமிழ்வழுதி உனை அன்போடு தூரிக்கமணம் அருள்வாயே உனை அன்போடு தூரிகமனம் அருள்வாயே முருவா முருவா அன்போடு தூரிக்கமான அருள்வாயே அங்கியதவ உணர்வு தந்தடி மேக்தி சந்திர வேளிக்கு அருள்வாயே சந்திர வழி அருள்வாயே தங்கியதவ துணர் தந்தடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே தண்டி விகன பௌ என் மதி கமல சம்பிரம வீரத்துழனே அருள்வாயே கண்டிகை கன பௌசு என் டிசை மதிக்க வளர் சம்பிரம வீரத்துடனே அருள்வாயே வளர் சம்பிரம வீரத்துடனே அருள்வாயே முருவா முருகா முருவா முருவா உனே அன்பொழுது கமனம் அருள்வாயே மங்கய தெவேக இங்கிரமே நுற்ற மனம் உந்தனை நினைத்தமய அருள்வாயே மனம் உந்தனை நினைத்தமய அருள்வாயே மண்டலிகரப்பகலும் வந்த சுபரட்சி புரி வந்தனைய புத்தீனை அருள்வாயே ஊனை வந்தனைய புத்தீனை அருள்வாயே There're never also True life, deep life, deep love The gospel gave his faithful There's also a parece Now there are never��ers குற்ற போருள்வாயே குஞ்சரமூவர் குஞ்சர கந்த கிளைய வெற்றி பெறும் கொங்கணகிரி குள்வளர் பெருமாளே குஞ்சரமூவர் கிளையர் கந்தனென வெற்றி பெறும் கொங்கணகிரி குள்வளர் பெருமாளே முருவா உனை அன்பொழுதுதிக்க மனம் அருள்வாயே அந்தி பகலர்ச்சனினை வருவாயே உனை அன்பொழுதுதிக்க மனம் அருவாயே சந்திர வெளிக்கு வழி அருவாயே உனை அன்பொழுதுதிக்க மனம் அருவாயே சம்பிரம விதத்துடனை அருவாயே உனை அன்பொழுதுதிக்க மனம் அருவாயே மனமுதை நினைத்தமய அருவாயே உனை அன்புழு துதிர் கவனம் அருவாயே உன்னை வந்தனையின அருளாயே உனே அன்புழு துதிர் கமணம் அருவாயே அருகொண்டு உடலுற்ற பொருள் அருளாயே உனை அன்பொழுது கமனம் அருவாயே முருவா முருவா muruga muruga unai annmolu thuligamanam arul vaaiye muruga aa